ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம ஸ்ரீபகவ அம்சு ஜானிதினம் தமச்சயர்ஜவ भगवान श्री தெய்வ சம்பத்தையும் அசுர சம்பத்தையும் பிரித்து இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கிறார்னு நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒம்பது வேல்யூஸ் குணங்களை பற்றி சொல்லியிருக்கார் தெய்வ சம்பத்தாக அதில் முதல்ல அபயம்னு சொன்னார் அடுத்தது சத்வ சம்சுத்தி பிறகு ஜான யோக வியவஸ்தி மூணு சொல்லுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் இதில் ஒரு அழகான சம்பந்தத்தை சொல்கிறார் ஒரு மகாத்மா அபயம்னு சொன்னால் பயம் இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தோம் அதுக்கு அர்த்தமும் பார்த்துட்டோம் அதாவது தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல எந்த விதமான பயமும் இல்லாமல் பண்ணணும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு பொருள் கிடைக்காம போகலாம் புல கிடைக்காம போகலாம் ஆனால் நிச்சயமாக மனசுக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம ஜானத்தை அடைய முடியும் அதுல சந்தேகம் இல்லை ஆகவே அபயங்கிற சப்தம் உண்மையிலேயே தர்மானுஷ்டான நிஷ்டையை குறிக்கிறது அதனுடைய பிரயோஜனம் சத்வசம் சுத்தி அதனுடைய பலன்தான் ஞான யோக வியவஸ்திதி என்று ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார் ஆஹா அபயம் சத்வசம்சுத்திஹி ஞான யோக வியவஸ்திஹி ஏஷா அபயாத்தியா ஞானாதிஸ்தித்யந்தா த்ரிதா உக்தா இந்த இதுல வந்து ஞான யோக வியவஸ்தி தான் பிரதானமான தெய்வீ சம்பத்து மற்ற தெய்வீ சம்பத்தெல்லாம் இந்த சம்பத்தை அடையறத்துக்கான சம்பத் அடுத்தது தானம் இப்ப அபயம் சத்துவசம் சுத்தி ஞான யோக ரொம்ப முக்கியம் இந்த அபயத்தோட சேர்ந்தது தான் தர்மத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் அதைத்தான் இனி விஸ்தாரமா பார்க்க போற ஆக இந்த அபயம்ங்கிற ஒரு சொல்லிலேயே எல்லா விதமான குணங்களும் உபதேசிக்கப்பட்டதாக இருக்கு அதில் அவ்வளவு ஒரு நுணுக்கம் இருக்கு அச்சமில்லாத ஆன்மீக வாழ்க்கையே வாழணும் ஆன்மீக வாழ்க்கையை பத்தி நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி அதை பத்தி நம்ம அதை பொருட்படுத்தாம அவர்களை சார்ந்து நம்மை இல்லை நாம் நம்மை சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் செயல் புரிய வேண்டும் பிறருக்கு நாம் உதவி செய்வதும் இந்த அபயத்தில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது அடுத்தது தானம் தானம்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் முதலானவைகளை செய்யறதுன்னு ஆதிசங்கர் சொல்றார் தானம் என்றால் யதாசக்தி சம்பிபாக அன்னாதீனாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அன்னம் முதலானவைகளை அன்னம் வஸ்திரம் ஜலம் இதெல்லாம் கொடுக்கறதுதான் பெரியது ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கணுங்கிறார் பாரதியார் சொல்றார் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடின்னு சொல்லியிருக்கிறார் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யறது ஆஹா இந்த அன்னாதீனாம் இன்னொரு கான்டெக்ட்ல சொல்றது உண்டு ஆதிஷங்கர் சொல்வார் என்னுடையதுங்கிற எண்ணத்தை நீக்கிற ஒரு செயலுக்குத்தான் தானம்னு பெரும்பார் ஆகவே தானம் என்றால் வழங்குதல் ஒப்புரவறிதல் ஈகை என்ற திருக்குறளிலெல்லாம் இது தெளிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆக தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குணம் லோபம் நம்ம கிட்ட இந்த பொருட்பற்ற விடுறதுக்கு தானம் வந்து உயர்ந்தது பொருட்பற்று வந்து அசுர சம்பத்து தானம் வந்து தெய்வ சம்பத்து புரிஞ்சுக்கணும் அப்படி திரும்ப திரும்ப நினைச்சா தான் அந்த குணம் நமக்கு வரும் அது மயமாக நம்ம ஆக முடியும் தமஹா தமஹான்னு சொன்னா இந்திரிய புலநடக்கம்னு அர்த்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளை சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அதுல செலுத்துற போது விவேகபூர்வமா பயன்படுத்தணும் பெரும்பாலும் வாழ்க்கையை நடத்துறதை தவிர மற்ற புல நின்பங்களில் நாட்டம் செலுத்தக்கூடாது ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னதை இந்த தமஹா என்ற சொல் குறிப்பிடுகிறது யஜ்யா யஜ்ஞான்னு சொன்ன வேத காலத்திலெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட அக்னிஹோத்ராதி கர்மங்கள் தேவயஜம் பிதிருயம் பூதயஜ்யம் மனுஷ்ய யஜ்யம் பஞ்ச மகா யஜங்கள் இதெல்லாம் யஜ்யங்கிற சொல்லால குறிப்பிடப்படுகிறது தினமும் கடவுள் வழிபாடு செய்கின்ற ஒரு குணம் இருக்கிறதே அது தெய்வ சம்பத்து அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சமூகத்தையும் போற்ற வேண்டும் மக்களை மதிக்க வேண்டும் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் வேள்வி யஜ்யத்தில் அடங்கும் சுவாத்தியாயு சொன்ன சாஸ்திரங்களை படிக்கிறது புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக எப்போவுமே மனசில் சாஸ்திர ஜானம் இருக்கணும் சாஸ்திரம் மறக்கவே கூடாது தினம் படித்து கொண்டே இருந்தால் தான் அதுலேயே மனசு செல்லும் இல்லாட்டி தவறான வழியில் புத்தி செல்லும் ஆகவே மனம் எப்பொழுதும் சாஸ்திரத்தில் தோய்ஞ்சிருக்கணும் அதுக்காக சுவாத்தியாயா அது தெய்வீ சம்பத் தபஹா இதை விரிவாக சொல்ல போகிறார் பின்னால் அதாவது நம்மை நாம் விரும்பி நன்றாக வருத்தி பண்படுத்திக் அர்த்தம் சிலதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விரும்பாமல் வசதிகளை விரும்பாமல் சொகுசை விரும்பாமல் உடம்பை வருத்தி பின்னாலும் நம்ம நல்லா இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் ஒரு காலத்தில் உடம்பை வருத்தி தவம் செய்யணும் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகண் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவர் சொன்னபடி நமக்கு வர்ற துன்பத்தை பொறுத்துக்கணும் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கிறது தவம்னு சொல்லியிருக்கார் ஆனால் தவங்கிறது மனசை பக்குவப்படுத்துகிற ஒரு செயல் அதுக்கு அதிர்ஷ்ட சக்தி நிறைய இருக்கிறது அடுத்தது ஆர்ஜவம் ஆர்ஜவம்னு சொன்னால் எப்பவும் பேச்சு எண்ணங்கள் செயல்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் மனசில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசி செய்கிறது வேறு விதமாக செய்யக்கூடாது ஆகவே மனமும் உள்ளமும் உறையும் உடலும் செயல்களும் எல்லாம முறையாக நேர்கோட்டில் இருக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் சொல்றோம் இல்லையா ரிஜுஸ்வபாவா ஆர்ஜவம்னாலே நேர்மை அர்த்தம் அது தெய்வீக குணம் மேலும் தொடர்ந்து நாளை படிப்போம் ஸ்ரீ பகவானு வாச்ச அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோகிஹி தானம் தமச்ச யஜ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 11196 டபுல் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் வணக்கம்